சத்மி குரு கிருப்பையால் நித்தியம் குமரா குமரா கந்தர் அனுபூதி இன்னைக்கு முதல் அந்த செய்யுள் பாசுரம் காப்பு மங்களாசாசனம் மங்களாச்சரணம் மாதிரி மங்களாசாசனம் மகணபதியை பிரார்த்தனை உண்டுது நான் எங்கள் சுவாமியை பிரார்த்தனை பண்ணது ஞான கணேசன பிரார்த்தனை நான் நான் வந்து அடியேன் சுவாமியை பிரார்த்தனை நல்லபடியாக இந்த கந்தல் அனுபூதி கடைசி வரைக்கும் முடிந்து கேட்பவர்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐகிகா ஆமுஷ்பிகா பலன்களை கொடுக்குறாப்பல பண்ணிட்டோம் மயூராதிரூடம் மகாவாக்ககூடம் மனோகாரி தேவம் மக சித்தகேகம் ஹி தேவதேவம் மகா வேதபாக மகாதேவாவம் மகா மகி தேவதேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் வதே லோகபாலம் நெஞ்சக்கனகல்லு நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவான் நெஞ்சக்கனகல்லு நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவேன் பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் தஞ்சத்து அப்படின்னு சொல்றதுக்கு அடியவர்கள் சிவனடியார்கள் முருகனடியார்கள்லாம் ஏ முருகா நீ தான் எனக்கு புகலிடம் சரண்யன் சரணம் வேறு எதுவும் கிடையாது உன்னை தவிர வேறு ஒன்றும் சரணம் கிடையாது அப்படின்னு போற்றி வணங்கும்போது அவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஆறுமுக பெருமான் ஆறுமுகம் கொண்டிருக்கார் ஆறுமுகம் கேட்கக்கூடியவர்களுக்கு ஓதுவார் கேட்கக்கூடிய இது மனசு இருக்கு இல்லையா மாதிரி கொஞ்சம் கூட இழகாத நெஞ்சமாக அப்படிப்பட்ட எஞ்சம் அப்படி அப்படி இருக்கக்கூடிய கல் மாதிரி இருக்கிற பாராங்கல்லுமா இருக்கக்கூடிய கிருதயமும் மனசு புத்தியும் அப்படியே நெகிழ்ந்துருக கரைஞ்சு அப்படியே உருகி போகிறாப்புல இயல் சேர் அப்படிப்பட்ட இந்த தமிழுக்கு சேர்ந்த பெஞ்சொல் புனை மாலை செம்மையான நல்ல வார்த்தைகளோட கூடிய புஷ்ப மாலையா இருக்கக்கூடிய அதெல்லாம் சொன்னது மாதகா புஷ்ப மாலான்னு சொன்னது இல்லையா அப்படிப்பட்ட மாதிரா புஷ்ப மாலா அப்படி கூடியும் இந்த கந்தல் அனுபவத்தி மாத்திருகா புஷ்ப மாலை சொல்லப்பட்ட இந்த கந்தல் அனுபூத்தி அந்த கிரந்தமானது நூலானது சிறப்பா இருக்க வேண்டும் அப்படியே சிறப்பா இருக்கணும் கொஞ்சமாவது அந்த ஸ்கந்தன்கிட்ட ஒரு பக்தியோ அந்த சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் ஒரு ஞானமும் அந்த இறைவனுடைய ஞானமாவது அறிவாவது அடைய வேண்டும் அதுக்காக தினமும் தொடர்ந்து வர வேண்டியதற்காக இந்த கந்தர்வும் அனுபவத்திருக்கிறீங்க சிறப்பாக ஏற்பட அமைய வேண்டும் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட அஞ்சு கரங்களை கொண்ட அந்த ஆனைமுகி கடவுள் கணபதி மகாகணபதியுடைய ரெண்டு திருவைகளையும் திருவடிகளையும் நாம் வணங்குவோம் பிரார்த்தனை பண்ணுவோம் தான் விக்ன கர்த்தரே துர்முகாயம் விக்ன ஹர்த்ரே அப்படின்னு இதுல வரும் கணவத்து அத்தனை அப்போ நல்லவர்களுக்கு விக்னங்களை நீக்குறான் துஷ்டர்களுக்கு விக்னங்களை ஏற்படுத்துகிறான் அப்படிப்பட்ட விக்னேஸ்வரனை பிரார்த்தனை பண்றோம் அதுதான் முதலே சொன்னோம் சுமுக்சே கதந்தச் கபிலோகஜகர்ணிகா லம்போதரஸ் சிவட விக்னரா ஜோகுணாதிமுகே திருபிணாஜ் சோபாலசுன் ஜோகஜான வக்ரதண்ட சூர்பகர்ணேரம்ப ஸ்கந்த பூர்வஜகன் இப்படியும் ரூபநாராயணப்பரா அத சொன்னால் அவன் மகாகணபதிடைய ஒரு அனுகிரகம் கிட்டும் எந்த காரியமும் நிர்விக்ரமாக நடக்கும் அப்படி முதல் பூஜை அகரபூஜ விற்பனை இதுவே மங்களாசாசனம் மாதிரி காப்பு செய்யும் மங்களாச்சரண செய் நீ தான் புகழும் முருகா வேறு தஞ்சம் இல்லை அப்படி சொல்லி அடியார்கள் வந்து ஏற்றுகின்றனர் புகழ்கின்றனர் வணங்குகின்றனர் அப்போது அந்த அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக இந்த ஆறுமுக கடவுள் ஓதுவார் இது பாடக்கூடியவர்கள் கேட்பவர்களுடைய கடின ஹதயம் இருக்கு அது வந்து இந்த குண சம்பந்தங்களால் வாசனா விசேஷங்களால் பேர் கருளுமா இருக்கும் அதுவும் பக்தி இல்லாமல் அந்த இறை உணர்வே இல்லாமல் இருக்கு அது அப்படியும் ஹிருதயம் அப்படியே உருகிற மாதிரியும் அந்த இயல் தமிழ் அதுக்கு தான் சொல்கிறது இயல் தமிழ் சொல்லுவார்கள் அந்த இயல் இசை நாடகம் இது மூன்று விதத்தில் வருது சங்கீதம் இருக்கிறது காவியமாக இருக்கிறது நாடகம் இருக்குது அது மாதிரி அது வந்து அப்படிப்பட்ட இயல் தமிழான இந்த நன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளால் கொடுத்து ஒரு மாலை மாதிரி கொடுக்கப்படுது அப்படிப்பட்ட இந்த கந்தர் அனுபூதிங்கிற இந்த பாமாலையும் சிறப்பாக அமைய வேண்டும் சிறப்பாக அடைய வேண்டும் சிறப்பாக அதை உணர வேண்டும் கொண்டாட வேண்டும் அதற்கு இந்த அஞ்சு கரங்கள் கொண்டிருக்கிறது அந்த யானை மிகு பெருமானை அவனுடைய ரெண்டு திருவடி மலர்களை நாம் பிரார்த்தனை செய்வோம் இப்படிதான் இதிலையும் புதங்கத்திலையும் சொல்கிறார் ஆச்சாரங்கள் ஆரம்பிக்கிற போதே அந்த மாகணபதி ஸ்தோத்திரத்தோட ஆரம்பிப்பாங்க சதாபால ரூபா திஹந்தி மகா தந்தி வக்ர வஞ்சா சிமாந்திராதிமுத்யா கணேசா பிதாமி சுயம் காபிகள் ஞான மூர்த்தின்னு எப்பவும் குழந்தைகளாக இருந்தாலும் மலை போன்ற விக்னங்களை பொடி பொடியாக செய்யக்கூடிய சக்தி கொண்டவரும் யான முகத்தோடு கொண்டவருமான சிம்மங்களால் அம்மா யானைக்கு சிம்ம்தான பயம் ஆனால் சிம்மங்களால் பூஜைக்கப்பட்டவரும் பிரம்மா போன்ற தேவர்களால் அவர்களுடைய எல்லா விதமான மனோரத்தை பூர்த்தி செய்வதற்காக தேடப்பட்டவருமான அப்படிப்பட்ட கணேசன் கடங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் மன எல்லா மகிமையும் போகுந்த பிரதம பூஜைக்கும் உரியவரான மங்களமூர்த்தியாக இருக்க இருக்கக்கூடிய பரமபுருஷன் எனக்கு எனக்கு மங்களம் செய்யட்டும்னு சொல்லி அதுக்காக தான் இது பண்ணுவார் அதே மாதிரி இங்கே சொல்கிறது பர இவ பகவானை முருகனை நினைக்கிற போது ஒரு முருக பக்தர்களுக்கு துரிக்கிற போதும் வழிபடும் போதும் உள்ளம் வந்து உருகை பண்ணுவான் அதாவது மெக்கேனிகளாக பூஜை பண்ணி என்ன உள்ளம் உருக பண்ணும் எல்லாருடைய உருகாது கடினமாக இருக்கும் கல்லுமாக இருக்கும் அதுவும் இந்த ஹார்டஸ்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாருங்க அது வந்து எனக்கு திரும்ப ஹார்டஸ்ட் மெட்டீரியல்ங்கிறது வைரம் ஹார்டஸ்ட் மெட்டீரியல்ங்கிறது வைரம் இந்த பாறாங்கல் இருக்கு இல்லைங்க ரொம்ப ஹார்டுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி தீக்ிதர் கேள்விப்பட்டிருப்பீங்க அனந்தரம் அவன் தீட்சிதர்லாம் அந்த காலத்தில் சொல்ல போதும் பாகவனை சொல்ல யாருடைய ஹிருயம் இந்த பகவானுடைய ஸ்கந்தன் அவனுடைய குணங்களை கேட்டு அவனுடைய லீலைகளை கேட்டு சரித்திரத்தை கேட்டு மனசு கொஞ்சமாக உள்ள உழ்க ஒரு பக்திக்கு நெஞ்சு ஹயம் வந்து கசிய வேண்டாமா கல்லை கொஞ்சமாக ஜலம் இதெல்லாம் அந்த பக்தியினுடைய அடையாளங்கள் அது வரலன்னா என்ன பிரயோஜனம் அதனால் அப்படி உருகாத இருக்கக்கூடிய கல்லு மாதிரி இருக்கக்கூடிய கெட்டியார் கூட என்னுடைய நெஞ்சும் கூட அந்த கந்தல் அனுபூதியை கேட்டு உருகணும் அதற்கு அதற்காக நான் பாடுகிறேன்னு நம்ம அடிகளார் சொல்கிறார் அருணகிரி அப்போ இறைவன் வந்து ஆத்மாக்களுக்கு ஒன்றாக வேறாக கூட அப்படி இருந்து அனுகிரம் பண்றார் இப்போ கந்தர் அனுபவத்திலே கந்தனை கந்தனால் கந்தனிடம் எடையக்கூடிய அனுபூதி அதுக்கு அவனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கக்கூடிய உள்ளெதிரிகள் வெளி எதிரிகள் எல்லாவற்றையும் அடக்க வேண்டும் அதற்கப்புறம் மனசு அவனிடம் ஒடுங்க வேண்டும் உருகி கரைய வேண்டும் அதற்காக சிவஜானிகள்லாம் பொதுவாக அந்த சிவபக்தியில் தெளிந்து சிவஜானத்தினுடைய தன்மையை உணர்ந்து அப்போ பக்தியால் தாரையாக கள்ள ஜலம் வருது அந்த கல்ல தாரையாக ஜலம் வருதுன்னா பக்தி வந்து அடைவதற்குண்டான அடையாளம் அதாவது நெஞ்சம் உருகினதற்கு அடையாளம் மணிவாஜகர் சொல்கிறாரேன் உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் கா அண்ணாம் இப்படி கதறுகிறார் மணிவாஜகம் கல்லேனும் ஐயோ ஒரு காலத்தில் உருகும் என் கல்லஞ்சம் உருகவில்லையே தாய்மாரோட சொல்றாரு கல்லாவது ஒரு காலத்தில் சொல்லி சொல்லி ஒருவேளை உருகிடலாம் நெஞ்சு வந்து உருகவில்லை கல்லோட மோசமாக இருக்கு அதான் சொன்னாங்க தி ஹார்டஸ்ட் மெட்டீரியல் த வேர்ல்ட் இஸ் டைமண்ட் அப்படியும் பரமனை நினைத்து உருகி நிற்க நிற்கிறவருடையும் அந்த அந்த காரம் எது ஆணவ மலம் மாயாமலம் கர்ம மலம் மூணு மலம் சொல்லுவார்கள் சிவசித்தாந்தத்தில் உண்டு அத பகவான் அதை போக்கி அனுகிரம் பண்ணுகிறார் முருகும் அடியவர் இருவினையிருள் போரும் உதய தினகரா அப்போ இந்த மாம்சபூஷ்டமான சரீரத்துக்குள்ள உயிர் குறையிறது இந்த உயிருக்குள்ள அதான் ஜீவனம் அந்த சைத்தன்யம் அந்த பரமாத்ம சைத்தன்யம் தான் அது வந்திருக்கு அந்த சைத்தன்யத்துக்குள்ள இறைவனான சண்முகன் ஞானஸ்கந்தன் உரைகிறான் பரமாத்மா ஸ்வரூபத்தில் உறைகிறாங்க அப்போ முதல்ல இந்த சரீரம் உருகணும் அதுக்கப்புறம் உயிர் உருகணும் ரொம்ப வசத்தியாக சொல்லக்கூடாது அப்போது ஆபரணம் பண்ணால் அந்த படையாச்சு அது முதல்ல அரக்கு இருக்கும் அங்கே தங்கம் போல் இருக்கும் த அறக்கை உருக்கி தங்கத்தில் மணி வைக்கணும் அறக்கை உருகி தங்கம் உருகிற அந்த மெல்டிங் ஸ்டேஜுக்கு வந்து அதில் மணி வந்து அப்படியே ஒட்டின்றரும் அதில் பறிக்கப்பட்டு அந்த மாதிரி நம்முடைய ஸ்தூல சரீரம் உருகி தான் அதுக்கு ஒரு அடையாளம் தான் கண்ணு அந்த இறைவனுடைய பெருமையை உணர்ந்து இறைவனுடைய ஜீலைகளை கேட்டு நம்முடைய கீழ்த்தன்மையை உணர்ந்து இறைவனிடம் நம்ம வந்து அப்படி உருகிறோம் சொல்கிற போது அப்போ அன்ற மூன்று தேவர்களுக்கும் தேவர்களுக்கும் எல்லாருக்கும் அறியவன் ஆரேன் நான் நசுக்கணேன் அவன் நமக்கு வந்து மிகவும் சுலபனாகிறான் உடல் குழைய என்பதெல்லாம் நெக்குருக எண்பு எலும்பு கூட அப்படி உணவு என் எலும்பு என்பதெல்லாம் நெக்குருக விழிநீர் கண் ஊற்றன விரும்பியூற்ற அப்படி சொல்கிறார் கல்லஞ்சனுக்கு எளியையோ கருதற்கே சித்தபையில் ஆனந்த நர்த்தமிடு கருணாகர கடவுளே தாய்மான பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து இல்லை சிவோகத்தில் சொல்லணும் அது போய் பொண்ணு கொண்டோம் அப்படிப்பட்ட உத்தமான அடியார்கள் எல்லாம் முருகனையே தஞ்சமடைந்து அடைக்கலமடைந்து சரணமடைந்து தன்னையே ஆத்மார்ப்பணம் செய்து கொள்கிறார்கள் இதுவனே நீயே எனக்கு சரண்யம் சரண்யம் ஒன்ன தவிர வேறு சரண்யன் இல்லை அந்நா சரணம் நாத்தி தொமையாவது சரணம் தஸ்மாத் கார்ண்யபாவின ரக்ஷரக்ஷ ஞானஸ்கந்தா தான் விஷ்ணு அப்போ இப்படி சரணமடைந்த மையடியார்களுக்கு ஆத்த சண்முகன் அனுகிரகம் பண்ணான் எப்படி அவன்தான் எல்லா திசைகளும் பார்த்துருக்காருங்க அப்படி இருக்காரு ஆர்வம் கொண்டு எல்லா திசைகளையும் அந்த பரமபதியான ஷண்முகன் பார்த்து அனுகிரகம் பண்ணிருக்கான் பகவத் பகவத் உங்களுக்கு ஆறு குணங்கள் சொல்வார்கள் சம்ஸ்கிருத்த இதில் சொல்கிறது ஞானம்பலம் கீர்த்தி ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லணும் தமிழில் சொல்றதையும் சர்வஜி திருப்தி அனாதிபோதம் அலுப்த சக்தி அனு அனந்த சக்தி சுதந்திரம் அப்படி காமிக்கிறேன் அப்படியும் இதுவும் இந்த இதுவும் எல்லாம் அவனுக்கு ஆறு முகங்களாக இருக்குன்னு அப்படி ஏறிட்டு பார்த்து சொல்கிறேன் பராசக்தி ஆதிசக்தி எல்லாம் ஆறாராக இருக்க சொல்கிறேன் பராசக்தி ஆதிசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி குடிலாசக்தி இது ஆறு இவ்வளவும் சக்திகள் இருக்கு பிரணவத்தை உடைச்சா பிரிச்சா அகாரம் உக்காரம் அக்காரம் நாரம் பிந்து கலை இது வந்து நாரம் பிந்து கலை எல்லாம் சைவ சித்தாந்தத்தில் வரக்கூடிய சைவ சித்தாந்த சிவ தத்துவங்கள் எல்லாம் ஐஸ்வர்யம் வீரியம் சொல்லிட்டான் ஐஸ்வர்யம் வீரியம் புகழ்த்திரு ஜானம் வைராக்கியம்னு சொன்னோம் இதுதான் அந்த பகத்துவத்துக்கு உண்டான விஷயம் இப்படி சண்முகத்தினுடைய உண்மைகளை உணர்த்துகிறது அவனுடைய தத்துவத்தை உணர்த்துகிறது அவனுடைய பரா அவனுடைய ஸ்வரூபத்தை உணர்த்துது கணபதி பிரம்மா மகாவிஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சராசி இப்பளும் இப்படி இப்படி போலனும் அந்த பகவானுடைய ஸ்கந்தனுடைய சுரூபமே இன்னுமே இங்கே சொல்கிற போது பகவான்னா பகவத்வத்தை காண்பிக்கிறது ஸ்கந்தனியும் ஷண்முகனியும் அருமுகனியும் பிரணவும் பஞ்சாட்சரவும் சேர்ந்தான் பஞ்சாட்சரம் தெரியும் பிரணவம் பஞ்சாட்சரம் சேர்ந்தால் ஆறு எடுத்தார் அதுவே அவனுடைய முகமாக இருக்குன்னு அப்படி வரும் ஏழெட்டு சுரன் இப்படி ஆறு முகங்கள்லேருந்து வரக்கூடிய பிரகாசங்கள் வேறு காமிக்கிறார் இது வந்து உருவகப்படுப்படுத்தது அட்ரிபியூட்ஸ் மாதிரி இருக்குது இது வந்து எல்லாம் பண்டிதர்களுக்கு உண்டானது ஞான பிரகாசம் ஞானானந்த பிரகாசம் சர்வஜான வியாபக பிரகாசம் யுத்த சாட்சி பிரகாசம் சர்வ பரிசுத்த பிரம்மஜானந்த அருட்பிரகாசம் அநாதநித்ய பிரம்மஜானந்த சிவப்பிரகாஷ் எல்லாம் இது ரொம்ப ஜார்கன் மாதிரி இருக்கும் அதிகமான வித்தியாசம் இப்படியும் செஞ்சோல் தமிழுக்கு உண்டான மூன்று லக்கணமே உண்டு இலக்கியம் ஒண்ணும் சங்கீதம் உண்டு நாடகம் இது முத்தமிழ் அப்படியும் சொல்றாரு செஞ்சோல் மாதிசை வடதிசை குடதிசை விஞ்சு கீழ்த்திசை இப்படியும் இந்த ஸ்கந்தர் அனுபூதியால் ஏற்படக்கூடிய மாலை இருக்கேன் வார்த்தைகளால் செய்யப்படும் மாலை அப்படிப்பட்ட ஸ்கந்த பெருமானையும் திருவடிகளை அடைவிக்கக்கூடிய க்ஷேமத்தை கூடக்கூடிய சௌக்கியமாக இது முடிந்து சிறப்படை வேண்டும் அதனால இதை பாடக்கூடிய அடியார்கள்னா இறைவனுடைய அனுகிரகத்தை எவ்வளவு சிறப்படை வேண்டும் அதனால வந்து அவர்கள் அனுபூதி அடைய வேண்டும் அதுதானே முக்கியம் அடுவால ஐந்து கரத்தனி ஆணை முகத்தனின்னு சொல்ல மாதிரி இந்த அஞ்சு கரங்களோட அவர் வந்து பஞ்ச கிருத்திய பாராயணான்னு சொல்ல மாதிரி பண்றார் அதாவது எழுத்தானை செல்கிற ஒரு கையை மோதகம் வச்சிருக்காரு கையில் அங்குசம் விடும் இன்னொன்னும் பாசம் அப்புறம் துருக்கி இதனால் பஞ்சகிரத்தியும் சொல்லப்படுது சிருஷ்டி திருசம்பானம் திரோதான அனுகிரகம் அது பண்ணுறாங்க இப்படியும் அந்த பிரிக்கிறத பஞ்சக்கரவாணின்னு சொல்லுத பஞ்சக்கரவாணின்னு சொல்லுதா பஞ்ச அக்கரவாணின்னு பிடிக்கிறாங்க அப்படி பிடிச்சா அஞ்சு அக்ஷர ரூபமாக இருக்காங்க அஷ்டோத்திரத்தையும் உண்டு பஞ்சவர்ணாயிரமாக உண்டு இப்படியும் வினா விக்னேஷ்வருடையும் பரத்தை நமஸ்காரம் செய்தும் வணங்கியும் எல்லா பதவிகளையும் விக்கிரங்களையும் பதவிகளையும் அடைந்து விக்ரங்களையும் நீக்குவோம் அப்போ வினைச்சொல்லால போறது என்ன வினை சொல் எப்படி சொல்றதும் பதம் பணிவான் முருகம் பதம் பணிவான் அப்படி சொல்றதும் முருகங்கிற செய்ய வாய்ப்பாட்டு பணி எச்சம் வந்து புனை என்ற எச்சத்தோட முடியுது முக்கியமான அப்போ இந்த கந்தர் அனுபூத்தியும் சிறப்பாக அமைய வேண்டும்னு மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணுறோன்னு முடியாது அதனால் அடியார்கள் சரண அடையவர்களுக்கு சண்முகனுக்கும் நெஞ்சு அப்படியே உருக மாதிரி மனசு உருகிற மாதிரி அனுபூத்தின்னு சொல்லப்பட்ட இந்த நல்ல வார்த்தைகளால் செய்யப்பட்ட இந்த புஷ்ப மாலை மாத்திருக்கா புஷ்ப மாலையை நான் உனக்கு சூட்டுகிறேன் அது மிகவும் சிறப்பாக அமைவதற்கும் மகாகணபதியை நிர்விகிரமாக முடித்து கொடுப்பதற்காக பிரார்த்தனை மங்களம் செய்வதற்கு பிரார்த்தனை செய்கிறேன்னு அப்படி முடிகிறதையும் முதல் காப்புசையுள் நாளிலிருந்து ஆரம்பம் ஆடும் பதிவேல் நாளை பார்ப்போம் ஸ்கந்தார்ப்பணத்து இடவேல் ஒரு கரோரா